तापत्रय विनाशाय, சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமயிவ் ஸ்ரீவேஷ் சாம்பம் ஜாம்பா போ வித்தியசித்தே ஸ்ரீமத் பாகவதம் ஏகாதச்கந்தம் முதல் அத்தியாயத்தினுடைய ஸ்லோகத்தையெல்லாம் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் பகவான் பூமியினுடைய பாரத்தை எல்லாம் குறைச்சார் அதர்மங்களை திருத்தி தர்மத்தை மேலான நிலையில் இருக்கும்படி பண்ணினார் இருந்தாலும் தன்னுடைய குலத்தை சேர்ந்தவர்கள் அகங்காரத்தோடு இருக்கிறார்கள் இவர்களையும் சரி செய்ய வேண்டும் இந்த அதர்மிகளும் இருக்கக்கூடாது என்று பகவான் சங்கல்பம் பண்ணினார் அதற்காக அவர்களிடத்தில் ஒரு கலகத்தை உண்டு பண்ணி அவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு இறந்து போனார்கள் என்பது தான் விஷயம் இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னால் ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த பிராமண சாப நிமித்தத்தை பற்றி சுக்காச்சாரியார் பரீட்சத்துக்கு வர்ணனை பண்ணி கொண்டிருக்கார் நேற்றுக்கு பார்த்தோம் எல்லாருமா சேர்ந்து பிண்டாரகங்கிற க்ஷேத்திரத்துக்கு ரிஷிகளோடு போனார்கள் அப்போது அந்த எது நந்தனர்கள் எதுகுலத்தை சேர்ந்த குமாரர்கள்லாம் அந்த ரிஷிகள் பக்கத்தில் போய் அவர்கள் பாதத்தை நமஸ்காரம் பண்ணார்கள் மனசுக்குள்ள பணிவு இல்லை ஆனால் வெளியில் பணிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டார்கள் அவர்கள் என்ன பண்ணார்கள் ஜாம்பவதி சுதம் சாம்பம் தேனா தே எது நந்தனாக அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய குமாரர்கள் கிருஷ்ணனுக்கு ஜாம்பவத்தியினிடத்தில் பிறந்த சாம்பன் அப்படிங்கிற ஒருவனுக்கு ஜாம்பவதி சுத்தம் சாம்பம் ஸ்ரீவேஷைகி வேஷயித்வா பெண் வேஷத்தை போட்டு ஜாம்பவத்தினுடைய புத்திரனாகிய சாம்பனுக்கு ஸ்திரீ வேஷம் போட்டு வேஷயித்வா அந்த வேடத்தை தரிக்கும்படி செய்து அப்படின்னு அர்த்தம் இவர்கள்லாம் கேட்டார்கள் ஏஷா ப்ரிச்சதி ஓ விப்ராகா ஓ விப்ராகா விப்ராகனா அந்த ரிஷிகளை பார்த்து சொல்கிறார் அந்தணர்களே ஏஷா வஹா ப்ரிச்சதி இவள் உங்களிடத்தில் கேட்கிறா அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கான்னு சொல்கிறார் அந்தர்வத்னி அந்தர்வத்தினு சொன்னால் வயிற்றுக்குள்ளே கருவை தாங்குகிறாள் கர்ப்பவத்தின்னு அர்த்தம் அசிதே வாழ் போன்ற பார்வையை உடையவள் வாழ் போன்ற கண்டைய இவள் அதாவது இந்த சாம்பன பெண் வேஷம் போட்டிருக்கிறார்கள் அது ஞாபகம் வச்சுக்கணும் அந்த பிராமணர்கள்ட்ட போய் இவள் இப்படி கேட்குறா உங்கள்ட்ட அப்படின்னு சொன்னார்கள் இன்னும் இதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது இதற்கு பகுதியை தொடர்ந்து நாம் பார்ப்போம் தேவேஷயித்வா ஸ்ரீவேஷீ சாம்பம் ஜாம்பவதி சுதம் ஏஷா பிருச்சதி போ